அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பர்களே உலக தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பேர் பெரியோர்களே நம்முடைய சத்குருநாத சுவாமிஜி அவர்களுடைய பெருவிருப்பம் இந்த திருக்குறள் கருத்தானது எல்லா தமிழர்களுடைய உள்ளத்திலும் இல்லங்களிலும் சென்று சேர வேண்டுமென்று அதற்கு பெருமுயற்சி செய்தார்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அதிக காலங்கள் இந்த திருக்குறளை பரப்புவதற்காக நிறைய உடைத்திருக்கிறார்கள் அந்த வகையிலே அகத்தியம் தொல்காப்பியம் தொடங்கி எல்லா தமிழ் நூல்களும் இந்த மண்ணினுடைய தர்மமாகிய சனாதன தர்மத்தை தாங்கி அந்த கருத்துக்களை உள்ளடக்கியதாகவே இருந்து வந்துள்ளது குரலும் கீதையும் இந்த தலைப்பில் சுவாமிஜி அவருடைய அற்புதமான சொற்பொழிவு மதுரையிலே ஆடி வீதியிலே ரொம்ப அற்புதமாக நிகழ்ந்த ஒரு சொற்பொழிவு புத்தகமாக கூட வெளிவந்தது அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை கொடுத்த அவருடைய சொற்பொழிவுகள் குரலனுடைய கருத்துக்களில் எங்கெங்கெல்லாம் வேத கருத்துக்கள் நிறைந்து சிறந்திருந்தது என்பதை மிக அழகாக சுவாமிஜி அவர்களுக்குரிய ஒரு பாணியில எடுத்து சொல்லி அனைவருடைய உள்ளங்களையும் கவர்ந்தவர் அந்த வகையில் இங்கு ஒரு பெருமுயற்சியாக இந்த திருக்குறள் கருத்துக்களை மீண்டும் மீண்டும் மக்கள் மனதில் கொண்டு சென்று சேர்ப்பதற்காக ஸ்ரீ சுவாமி பூர்ணானந்த சுவாமி அவர்கள் இந்த வகுப்புகளை தொடர்ந்து உங்களுக்கு நிகழ்த்தி நல்ல கருத்துக்களை சொல்ல இருக்கின்றார்கள் இந்த கருத்துக்களையெல்லாம் நாமும் கூட உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சிறப்பு செய்து கொள்ள வேண்டுமோ அனைவருமே சிறப்பு செய்து கொள்ள வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆதி குருவுடைய பேரொருளும் நம்முடைய சத்குருநாத சுவாமிஜி பூஜ்ய ஓங்காரந்த மகா சுவாமியினுடைய ஆசைகளும் இந்த முயற்சிக்கு துணை நின்று இந்த முயற்சியில் வெற்றி அடைய நான் உங்களோடு சேர்ந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருக்குறளுக்கு சுவாமிஜி அவங்க அடிக்கடி மாங்குடி மருதனார் அவருடைய பாடலை மேற்கோள் காட்டுவார்கள் திருக்குறள் மாலை என்று பல பெரியவர்கள் திருக்குறளை சிறப்பு செய்து திருவள்ளுவர் பெருமானுக்கு புகழ் மாலை பாடிய பாடல்களில் ஒரு பாடல் போதற்குதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதரும் உள்ளுதரும் உள்ளமுறுக்குமே வள்ளுவர் வான் வாய்மொழி மாண்பு வள்ளுவர் வாய்மொழி மாண்பு வானில்ல வாய்மொழி மாண்பு மாங்குடி மருதனார் அவருடைய இந்த பாடலை அடிக்கடி சுவாமிஜி அவங்க மேற்கோள் காட்டுவாங்க ஆகவே திருக்குறள் என்பது வேத பொருளாய் விளங்குவது தான் சனாதன தர்மத்தினுடைய கருத்துக்களை தாங்கியது தான் அது இந்து சமயத்தினுடைய மிக சிறந்த உயர்ந்த ஒரு கருத்துக்களை எல்லாம் எடுத்து வழங்குகின்ற ஒரு நூல்தான் என்பதை சுவாமிஜி அவர்கள் அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்து சொல்வார்கள் இந்த நாட்டில் தோன்றிய எல்லா நூல்களும் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கூறுகளாகிய சைவம் வைணவம் காணாபத்தியம் சாத்தம் முதலிய இந்த சமயங்களை பின்பற்றிய பெருமக்கள் எடுத்து வழங்கிய நூல்கள் அந்த நூல்களில் இந்த கருத்துக்கள் எல்லாம் நிச்சயமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அதை வேறு யாரும் ஏதாவது சொல்லி மாற்றி கொண்டு சொன்னாலும் கூட நமக்கு ஒரு தெளிவு ஒரு கன்விக்ஷன் இருக்கணும் இந்த கருத்து அனைத்துமே கருத்துக்கள் இந்த மண்ணிலிருந்து தோன்றிய பெருமக்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து உலகுக்கு இழுத்து வணங்கிய நிறைமாந்தருடைய வார்த்தைகள் என்பதை நாம் மனதில் நிறுத்திக்கொண்டு இந்த முயற்சியில் நாம் வெற்றி பெறுவதற்கு ஆதி குருவுடைய பேரொருளும் சத்குருநாத சுவாமியோருடைய நமக்கு துணை நிற்க வேண்டுமா பிரார்த்தனை செய்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வகுப்பு மேலும் மேலும் சிறப்படைய வேண்டுமென்று மனமார வாழ்த்து நிறைவு செய்கின்றேன் ஹரி ஓம் வக்கிராய சூரியகோட்டிசமிரபிர்வினம் குருமேதேவாரியேஷு சர்வா குருமா குருவிஷ்ணுகுருதேவோ மகேஸ்வர குருசாட்சாத் பரம் ப்ரம தை ஸ்ரீகுரவே நம यादे नित्यं ब्रह्मरूपा யாஸூயை நித்தம் விபுதைவேதை சே வசத்து ஜிஹ்வா ப்ரமூப்பரஸ்வத்தி நதையம் விஷஜே பிணாவே சர்வோக்கிமூரே நம ஓட்சிணாசி கேந்திரம் दैपा सूत्रकृत मुनींद्र श्रीशंक्यम यतीन्द्र मद्देशी कंचा नमा विद ओं सहनावत सहनौन सह वीर करवावहै तेजस्वीधस्तमा विषावह शांशाशाति அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகே உலகெங்கும் இருக்கும் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியினுடைய பேரொருளாலும் பூஜை ஸ்ரீ சுவாமிகளுடைய கருணையினாலும் உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற இந்த திருக்குறள் தொடர் வகுப்பினை இன்று தொடங்குகின்றோம் பூஜ்ய ஸ்ரீ அவர்கள் குடிசை தோறும் குரல் இல்லம் தோறும் வள்ளுவம் என்று பல்வேறு தலைப்புகளில் இந்த திருக்குறளை எல்லா தமிழர்களுடைய மனதிலும் கொண்டு செல்ல வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள் வள்ளுவம் வழங்கும் வாழ்க்கை நெறி என்று சொற்பொழிவு திருக்குறளை மையமாக வைத்து ஞான வேள்வி நடத்தியிருக்கிறார்கள் குரலும் கீதையும் என்றெல்லாம் ஞான வேள்வி பல்வேறு ஊர்களில் சுவாமிஜி நடத்தியிருக்கிறார்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையும் திருக்குறளும் சுவாமிஜி அவர்களுடைய இரு கண்களாக கருதினார்கள் இரண்டையும் சமமாக பார்த்தார்கள் ஏன்னா இரண்டிலும் ஒரே தர்மம் ஒரே தத்துவம்தான் இருக்கின்றது ரொம்ப எளிய வடிவில் இருக்கக்கூடிய திருக்குறள் அதன் மூலமே சனாதன தர்மத்தை எல்லோருக்கும் உணர்த்திவிட முடியும் என்று திருக்குறளை மிக அதிகமாக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று சுவாமிஜி அதற்காக பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள் தனியாகவே ஒரு ட்ரஸ்ட் மற்றும் திருக்குறள் மாநாடு முதலானவைகள் கூட நடத்தினார்கள் நமது ஆசிரமத்தில் இருந்து தொடர்ந்து திருக்குறள் வகுப்புகள் நடக்க வேண்டும் பள்ளி குழந்தைகளுக்கு நிறைய திருக்குறள் சொல்லி கொண்டிருக்கிறோம் பெரியவர்களுக்கும் அந்த திருக்குறள் விஷயங்கள் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய அடிப்படையில் சென்று சேர வேண்டும் என்று இந்த முயற்சியை தொடங்கி இருக்கின்றோம் இந்த வகுப்பு சுமார் நாற்பது வகுப்புகளில் 40 வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஏழு பதினஞ்சிலிருந்து எட்டு பதினஞ்சு வரி வரி வரைக்கும் இந்த வகுப்பு நடைபெறும் திருக்குறள் அறத்துப்பால் அதில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு அதிகாரங்களுக்கு இந்த நாற்பது வகுப்புகளில் சுமார் நாற்பது வகுப்புகள் முன்ன பின்னே ஆகலாம் முழுவதும் அறத்துப்பால் முழுவதும் எடுத்துவிட வேண்டும் என்பது விருப்பம் இல்லை ஒவ்வொரு குரலுக்கும் விரிவான அர்த்தம் என்பது என்று சொன்னால் அது நீண்ட நாட்களாக ஆகும் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அதனுடைய கருத்து என்ன என்று பார்க்க இருக்கிறோம் அதனால் ஒரு வகுப்புக்கு ஒரு அதிகாரம் என்று மையமாக வைத்து அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மைய விஷயங்கள் என்ன என்பதையும் முடிந்த வரைக்கும் எல்லா குரலுக்கும் ஒரு சுருக்கமான பொருளை பார்க்கலாம் சொல்லலாம் என்பது என்னுடைய எண்ணம் அவர்கள் இந்த ஆசிரமத்தில் இப்பொழுது இந்த ஸ்ரீ சுவாமி சித்பகானந்த ஆசிரமம் சுவாமிஜி அவர்களால் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து வேதாந்த சாஸ்திர பிரச்சார ட்ரஸ்ட் என்று நம்முடைய சனாதன தர்மம் ஹிந்து தர்மத்தை எல்லா ஊர்களுக்கும் வேதாந்த வகுப்புகள் பிரம்மச்சாரிகள் கோர்ஸ் அப்படியும் நடத்தினார்கள் அப்படி இந்த ஆசிரமத்தில் சேர்ந்து சாமிஜியிடம் மூன்று வருடம் வேதநெறி பயிற்சி படித்து படித்து பிறகு சாமிஜியோட அருளால் தொடர்ந்து இந்த ஆசிரமத்திலே இருந்து பல்வேறு வகுப்புகளை அடியே நடத்தி கொண்டிருக்கின்ற திருக்கற வகுப்புகள் பகத் கீதை மற்றும் வேதாந்த வகுப்புகளும் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் சுவாமிஜி அவர்களுக்கு பிறகு இந்த ஆசிரமம் இப்பொழுது பூஜ்ய ஸ்ரீ சமானந்த சுவாமிகளால் அவர்களுடைய தலைமையில் திறம்பட நடத்தப்பட்டு வருகின்றது சுவாமிஜி அவர்கள் இப்பொழுது நமக்கு ஆசியுரை வழங்கி இந்த வகுப்பை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் திருக்குறள் திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் முகவுரை தேவையில்லை நம்ம எல்லோருக்கும் தெரியும் தமிழர்கள் எல்லோருக்கும் தெரியும் பெரும்பாலான உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் திருக்குறள் அதற்கு விரிவான முகவுரை நமக்கு வேண்டியதில்லை நம்ம பள்ளியிலிருந்தே ரெண்டாவது மூணாவது படிக்கிறதிலிருந்தே திருக்குறள் படித்து கொண்டு இருக்கிறோம் மனப்பாடம் பண்ணி பரிச்சை எழுதுறதோடு சரி திருக்குறள் மனப்பாட பகுதியில் எத்தனை குரல் இருக்கோ அதை மனப்பாடம் பண்ணி பரிச்சை எழுதுவோம் ஒரு சில குரல்கள் நமக்கு தெரியும் ஒரு பத்து இருபது குரல் மனப்பாடமாகவும் இருக்கலாம் அதனால் ஒரு குரல் சொல்லி அதற்கு பொருள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா அது சந்தேகம்தான் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளில் திருக்குறள் வந்து நம்ம வாழ்க்கையோடு நமக்கு நல்ல நீதியை தரக்கூடியதாக இருக்கின்றது நம்மளுடைய அனுபவங்களோடு பொருத்தி பார்த்து கொள்வதற்கு வசதியாக அல்லது எந்த ஒரு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வர்ற பொழுது எப்படி அதை தீர்ப்பது என்று யோசிக்கிற பொழுது திருக்குறள் நமக்கு வழிகாட்டியாக இருப்பதை நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கின்றோம் ஆனால் திருக்குறளை முழுவதுமாக சரியான பொருளோடு பார்க்க வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது தான் விருப்பமாக இருந்தது அதுதான் நம்ம இந்த திருக்குறள் வகுப்பை தொடர்ந்து நடத்த இருப்பதற்கு பெரியவர்களுக்கும் அதை சொல்ல வேண்டும் என்று தொடங்கி இருப்பதற்கான காரணம் அதுதான் திருக்குறளுக்கு ஒரு விரிவான முகவுரை கொடுக்க போகிறது இல்லை அது நமக்கு தெரிந்தது திருக்குறளில் எத்தனை அதிகாரம் இருக்குது எவ்வளவு குரல்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் நமக்கு தெரிந்தது திருக்குறளுடைய அமைப்பு முறை முதலானவை நமக்கு தெரிந்தது ஆனால் திருக்குறளுக்கும் சனாதன தர்மத்துக்கும் நம்மளுடைய இந்து தர்மத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இந்து தர்மம் ஹிந்து வேதங்கள் வேதங்களை ஒட்டின பகவத்கீத்தை முதலான எல்லா சாஸ்திரங்களும் என்ன சொல்லுகின்றனவோ அதைத்தான் திருக்குறளும் சொல்லி இருக்கின்றது என்பது நமக்கு முதல்ல சிந்திக்க வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது ஏன்னா இன்றைக்கு தமிழர் மதம் வேறு ஹிந்து மதம் வேறு தமிழர் பண்பாடு வேறு ஹிந்து திந்து பண்பாடு என்பது வேறு அது வேறு கலாச்சாரம் இது வேறு கலாச்சாரம் என்பதெல்லாம் பல ஆண்டுகளாக பிரச்சாரம் செய்து ஒரு பேதத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அது பொய்யானது கல்பனையானது கல்பிக்கப்பட்டது ஆரிய திராவிட பேதம் என்பது கல்பிக்கப்பட்டது என்பதற்கு பல ஆதாரங்கள் பல நிரூபணங்கள் இருக்குது இருக்கு. அந்த பேதங்கள் உண்மை இல்லை என்று நம்ம தெரிந்து கொள்வதற்கு திருக்குறளை ஆழமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கின்றது உண்மையான பொருளோடு பார்க்க வேண்டியது இருக்கின்றது <clears throat> அதனால் இந்த திருக்குறளுடைய நம்ம விளம்பரத்திலேயே உள்ளம் தோறும் வள்ளுவம் அதற்கடுத்து வள்ளுவம் வழங்கும் வாழ்வியல் என்று ஒரு தலைப்பு போட்டிருக்கிறோம் திருவள்ளுவர் சொல்லுகின்ற வாழ்க்கை முறை காட்டுகின்ற திருக்குறள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுக தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறை என்ன திருவள்ளுவர் நமக்கு வகுத்து கொடுக்கின்ற வாழ்க்கை முறை என்ன வாழ்வியல் என்ன என்பது நமக்கு தெரியணும் திருக்குறள் முழுக்க பார்த்தோம்னாக்கா கல்வி கல்வியினால் கிடைக்கக்கூடிய அறிவு ஒழுக்கம் அப்புறம் தூய்மையான அரசியல் குடும்ப வாழ்க்கை இல்வாழ்க்கையினுடைய தர்மங்கள் காமம் என்று காதல் வாழ்க்கையினுடைய சிறப்பு அதனுடைய முக்கியத்துவம் அதோட துறவு வாழ்க்கை அதனுடைய தேவை அதனுடைய பயன் இதெல்லாம் திருக்குறள் காட்டும் வாழ்வில்லை திருக்குறள் முழுக்க நம்ம பார்க்கிற பொழுது பொதுவாக தெரிகிற விஷயம் ஆனால் கல்வி கல்வி அறிவு ஒழுக்கம் ஞானம் தர்மம் என்று திருக்குறள் சொல்லுகின்ற விஷயங்களை பார்த்தோம்னா அதனுடைய பால் பகுப்பிலேயே அறம்பொருள் இன்பம் என்று பார்க்கிறோம் வீடு என்பது தனியாக ஒரு பாலாக சொல்லப்படவில்லை என்றாலும் அறத்திலேயே துறவரம் என்று சொல்லி அந்த வீட்டு பால் என்பதையும் கொடுத்திருக்கின்றார் அதில் அறம்பொருள் இன்பம் வீடு என்பது தான் திருக்குறளினுடைய மையக்கருத்து அதான் உபதேசம் திருக்குறளுடைய பகுப்பு அப்படி தான் இருக்குது சனாதன தர்மம் என்ன சொல்லுகின்றது என்று பார்த்தம்னாக்கா இந்த உடலுக்கு வேறாக உயிர் இருக்கின்றது உடம்புடை உடம்போடு உயிரிடை நட்புன்னு திருக்குறளே சொல்றேன் இப்போ உடம்பு வேற உயிர் வேற உடம்பு வேறு உயிர் வேறு வெறும் உடம்பு மட்டும் இல்லை உடம்பு மட்டும் நாம் இல்லை இந்த உடம்புக்கு வேறாக உயிர் இருக்கின்றது ஒரு கருத்து அப்புறம் அந்த உயிரானது பல உடல்களை எடுக்கின்றது பல பிறவிகள் என்பது சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான ஒரு கருத்து மற்ற மதங்கள் சொல்லாதது மற்ற மதங்கள்ல இல்லாதது ஜீவனுக்கு ஒரு உயிருக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு பிறவி அல்ல பல பிறவிகள் இருக்கின்றன உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இந்த திருக்குறள் நமக்கு தெரியும் அப்ப பிறப்பு இறப்புங்கிறது உறக்கம் விழிப்பு போல அப்ப தூங்குறோம் திரும்ப விழிக்கிறோம் அதே அடுத்த பிறவி எடுக்கிறோம் அப்ப பல பிறவிகள் என்பது சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான கருத்து அது திருக்குறள் தெளிவா சொல்லுகின்றார் பல பிறவிகள் என்பதற்கு பல குரல்கள் இருக்கின்றது அப்புறம் பிறவி பெருங்கடல் என்று பிறவியை பெருங்கடல் ஒரே ஒரு பிறவினா பெருங்கடல்னு சொல்ல முடியாது இப்போ பிறவி பெருங்கடல்னு சொல்லி இருக்கிற பொழுது எழுமைக்கும் ஏமாப்பு உடைத்து என்று அடுத்து வருகின்ற பல பிறவிகளை சொல்லுகின்றார் அதனால் பல பிறவிகள் என்பது சனாதன தர்மத்தினுடைய முக்கியமான கருத்து அதுதான் உண்மையும் கூட அதை திரு திருவள்ளுவர் தென்னத் தெளிவாக பல குரல்கள் வாயிலாக காட்டுகின்றார் அதில் உடம்பு உடம்புக்கு வேற உயிர் இருக்குது அந்த உயிரானது ஜீவன் அது பல பிறவிகளை எடுக்கின்றது அந்த பிறவிகளுக்கு காரணம் என்ன பிறவி எடுப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தாக்கா புண்ணிய பாப்பம் புண்ணிய பாப்பம் அது நமக்கு தெரியும் புண்ணிய பாபம் தர்மமான செயல்கள் தர்ம அதர்மமான செயல்கள் அதனுடைய விளைவாக புண்ணிய பாப்பம் வருது இல்லை இந்த இருவினை என்பது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்று புண்ணிய பாப்பம் என்று பிறவிக்கு காரணம் என்பதை வள்ளுவர் தெல்ல தெளிவாக அதையும் சொல்லுகின்றார் பிறவிக்கு பிறவி இருக்குது பல பிறவிகள் இருக்குது பிறவிக்கு காரணமாக புண்ணிய பாப்பம் இருக்குது அதற்கப்புறம் இந்த மனித பிறவியினுடைய நோக்கம் முறையாக சாதனைகளை செய்து அறம்பொருள் இன்பம் என்று முறையாக இல்வாழ்க்கையை நடத்தி பிறகு துறவு வாழ்க்கைக்கு வந்து வீடு பேறு என்ற மோட்சத்தை பிரவாத நிலையை அடைய வேண்டும் இந்த புண்ணிய பாபம் இருமைகளிலிருந்து ஒரு ஜீவன் தன்னை விடுவித்து கொண்டு இறை நிலையை அடைய வேண்டும் பிறவாத நிலையை அடைய வேண்டும் என்பது அதுதான் லட்சியம் அதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சனாதன தர்மம் சொல்லுகின்றது மதம் சொல்லுகின்றது நம்முடைய இந்து மதம் அதான் சொல் இப்போ பிறவியிலிருந்து பிறவி இருக்கு பல பிறவிகள் இருக்கின்றன பிறவிகளுக்கு காரணமாக புண்ணிய பாபம் இருக்கு அந்த புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக பல லோக்கங்கள் இருக்கின்றன உயர்ந்த லோக்கங்கள் சொர்க்கம் முதலான மேலான லோக்கங்கள் நரக்க முதலான கீழ் லோக்கங்கள் இருக்கு அந்த லோக்கங்கள் பல லோகங்களை பற்றியும் பல உலகங்களை பற்றியும் திருக்குறளில் பல்வேறு குறிப்புகள் இருக்கின்றன வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று சொல்லுகின்றார் அப்படி பல உலகங்கள் இருக்கு என்பது அது சனாதன தர்மம் சொல்லுவது திருக்குறள் ஏற்றுக்கொண்டது அதுக்கப்புறம் எந்த உலகமும் வேண்டாம் எந்த பிறவி இறப் பிறப்பு இறப்பு இந்த இருமைகள்லாம் வேண்டாம் நான் பிறவாத நிலையை அடைய வேண்டுகின்றேன் அந்த பிறவாத நிலையை அடைகிறது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் மோட்சம் வீடு பேறு இறைநிலை அதுதான் நம்மளுடைய வா வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று வேதங்கள் சொல்லுகின்றன சனாதன தர்மம் சொல்லுகின்றது அதனுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை பிரித்து கொடுத்து இருக்கின்றது பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்று திருக்குறள்லையும் இல்லறம் துறவரங்கிறத தெளிவாக பார்க்கின்றோம் அதனால் சனாதனம் தர்மம் சொல்லுவது என்னவோ அதுதான் திருக்குறள் எளிய தமிழில் திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்ற இருக்கு இன்னும் பிரமாணங்கள் நம்ம பார்த்த திருவள்ளுவ மாலை என்று திருவ திருக்குறளுடைய பெருமையை சொல்லுகின்ற நூல் நமக்கு தெரியும் ஒரு நூலினுடைய பெருமையை சொல்வதற்காகவே தனியாக ஒரு நூல் திருவள்ளுவ மாலைன்னு ஒரு முப்பது நாற்பது பாடல்கள் தொகுக்கப்பட்டு இருக்குன்னா அது திருக்குறளுக்கு இருக்கக்கூடிய பெருமைகளில் ஒன்று வேறு எந்த நூலுக்கு அப்படி இல்லை ஒரு நூலுடைய பெருமையை சொல்கிறதே ஒரு தனி நூலாக இருக்குன்னா அப்படி ஒரு முப்பது பாடல்கள் இருக்குது திருவள்ளுவர் மாலைன்னு நம்ம ஆசிரமத்தில் அதை மட்டும் தனியாக கூட புஸ்தகம் போட்டு இருக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய பல பாடல்கள் சனாதன தர்மம் அல்லது வேதங்கள் நான்மறைகள் சொல்லுகின்ற கருத்தை தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார்னு பல்வேறு தமிழ் அறிஞர்கள் தமிழ் புலவர்கள் அதில் திருவள்ளுவர் மாலையில் பாடலாக பாடியிருக்கிறார்கள் நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பொருளா நான்முகத்தோன் தான்மறைந்து வள்ளுவனாய் தந்துரைத்த நூல்முறையை பந்திக்க சென்னிவாய் வாழ்த்துக நன்னெஞ்சம் சிந்திக்க கேட்க செவி உக்ர பெருவழுதியார் அப்படின்னு ஒரு புலவர் திருக்குறளுடைய பெருமையை சொல்கிற இந்த நான்மறையின் மெய்ப்பொருளை இந்த பிரம்மா நான்கு வேதங்களுடைய மெய்ப்பொருளை உணர்த்துவதற்காக அவரே திருவள்ளுவராக அவதாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுகின்றது அப்புறம் அறம்முறந்த முதலா நான்கும் அறம்பொருள் இன்பம் வீடு சம்ஸ்கிருதத்துல சம்ஸ்கிருத தர்மசாஸ்திரங்களில் வேதம் முதலான ஸ்மிருதி முதலான கிரந்தங்களில் சொல்லப்படக்கூடிய நான்கு புருஷார்த்தங்கள் புருஷார்த்தம்னு சொல்கிறோம் இதை புருஷார்த்தங்கள் நான்கு தர்ம அர்த்த காம மோக்ஷம் சம்ஸ்கிருதத்தில் சொல்கிற தர்ம அர்த்த காம மோக்ஷம் இந்த நான்கு புருஷார்த்தங்கள் தமிழில் உறுதிப்பொருள்கள்னு சொல்லப்படுது அந்த உறுதிப்பொருள்கள் நாளையும் சொல்லுவது திருக்குறளுடைய விஷயம் என்று அறமுதலாக நான்கும் என்று நக்கீரர் அவருடைய திருவருவ மாலை திருவள்ளுவருடைய பெருமையை பற்றி சொல்கிற பொழுது சொல்றார் தானே முழுதுணர்ந்து தன் தமிழில் வெண்குரலால் ஆனா அறமுதலா நான்கும் ஏனோர்க்கு ஊழின் உரைத்தார்க்கும் ஒன்னின் முகிலுக்கும் வாழி உலகெங்கும் ஆற்று உலகென் ஆற்றும் மற்ற அப்படின்னு சொல்றார் மாமூலனார் அப்படிங்கிற புலவர் அறம்பொருள் இன்பம் வீடென்னும் அந்நான்கினை திறம் தெரிந்து செப்பிய தே செப்பிய தேவை என்று சொல்லுின்றார்ையாமுவர் மொழிந்த பொய்யா மொழிக்கும் பொருள் ஒன்றே செய்யாமொழிங்கிறது எழுதா கிழவின்னு சொல்லப்படக்கூடிய வேதங்கள் அப்ப ஒரு ஷேயம் வேதங்கள் இறைவனுடைய வாக்கு மனிதனால் எழுதப்பட்டது அல்ல அதனால அதுக்கு செய்யாமொழின்னு பேர் எழுதா கிழவின்னு கேள்விப்பட்டிருக்கோம் செய்யாமொழின்னு சொல்றார் அதே மாதிரி திருவள்ளுவர் மொழிந்தது பொய்யாமொழி சத்தியமான வாக்கு வேதத்தினுடைய மெய்ப்பொருளை அப்படியே எடுத்து கொடுத்துருக்கிறார் பொய்யாமொழி இரண்டுக்கும் பொருள் ஒன்றே இரண்டும் ஒரே பொருளை ஒரே கருத்தை ஒரே வாழ்வியலை ஒரே வாழ்க்கை முறை முறையைத்தான் சொல்லுகின்றதுன்னு வெள்ளி வீதியார்னு ஒரு புலவர் பாட்டு செய்திருக்கிறார் அதுக்கப்புறம் சாமிஜி இப்போ மேற்கோள் நம்ம சாமிஜியும் பூஜ்ய பூஜ்ய ஸ்ரீ வெங்காரானந்த சுவாமிகளையும் எல்லா திருக்குறள் வகுப்புலையும் இந்த பாட்டை சொல்லித்தான் முடிப்பார்கள்தற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளங்கி வேதத்தினுடைய பொருளாய் மிக விளங்கி இருப்பது திருப்பொருள் அதுக்கப்புறம் காவிரி பூம்பட்டினத்து காரி கண்ணனார் அப்படின்னு ஒரு குலவர் மெய்யாய வேத விளங்க வேதத்தினுடைய பொருள் விளங்குமாறு பொய்யாது தந்தான் உலகிற்கு தான் வள்ளுவனாகி அத்தா அந்த மேல் அயன் அந்த பிரம்மாவே திருவள்ளுவராக வந்து வேதப்பொருளை கொடுத்திருக்கின்ற வேத பொருளை திருக்குறளாக கொடுத்திருக்கின்றார்ன்னு சொல்லியிருக்கு அப்புறம் நரி வெறு என்ற ஒரு புலவர் இன்பம் பொருள் அறம் வீடு என்னும் இந்நான்கும் முன்பறிய சொன்ன முது மொழி நூல் மண்பதை கற்கு உள்ள அரிதென்று அவை வள்ளுவர் உலகம் மொழிந்தார் குரல் அந்த வேதத்தின் பொருள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்குது அதனால் ரொம்ப எளிய தமிழில் வள்ளுவனார் அந்த அறம்பொருள் இன்பம் வீடுங்கிற புருஷார்த்தத்தை ரொம்ப எளிய தமிழில் சொல்லி இருக்கின்றார் மருதரை பெரு மருதனார் புலவர் சொல்கிறார் வேத வெழுப்பொருளை வெண்குரலால் வள்ளுவனார் போத வழுக்கற்றது உலகுனா அதனால் வேத வெழுப்பொருளை வெண்குரலால் வள்ளுவனார் போத அந்த வேதத்தினுடைய பொருளை அப்புறம் செய்யலூர் கொடும் செங்கண்ணனார் வேத பொருளை விறகால் விரித்துலகோர் ஓதத்தமிழால் உரை செய்தார் வேதப்பொருளை எல்லோரும் உலகத்திலிருக்க அனைவரும் புரிந்து கொள்ளும் விதமாக உரை செய்திருக்கின்றார் ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திரு வள்ளுவனார் ஓது குரட்பா உடைத்து ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் இது சீரியது என்று ஒன்றை செப்பரிதாள் அந்த திருக்குறளையும் வேதத்தையும் வேதங்களையும் திருக்குறளையும் தமிழில் தமிழையும் அந்த சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் ஒப்பிட்டு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய காவியங்கள் நூல்கள் இலக்கியங்கள் இதில் எது இனியது இது மேலானதுன்னு சொல்ல முடிய அதில் செப்பறிதாள்னா ஆரியமும் செந்தமிழும் ஆராய்ந்து இதனின் இது சீரியது என்று ஒன்றை செப்பறிதாள்னா அந்த வேதங்கள் தர்மசாஸ்திரங்கள் திரு தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா இது மேலானது கீழானதுன்னு சொல்ல முடியாது இரண்டுமே சமமான தன்முடையது அப்படி இருக்கிறதுனால ஆரியம் வேதம் உடைத்து தமிழ் திருவள்ளுவனார் போது குரற்பா குறைத்து களத்தூர் என்ற புலவர் அருமறை ஐந்தும் சமய நூல் ஆறும் நம் வள்ளுவனார் மொழிந்த பொருள் இந்த வேதங்கள் ஐந்து அருமறைகள் ஐந்துன்னு சொல்கிறார் பாரதத்தையும் சேர்த்த ஓ ஐந்தாம் வேதம்னு பாரதத்தை சொல்கிறேன் பொதுவாக வேதங்கள் நான்கு பாரத மகாபாரதம் எல்லா வேதத்தினுடைய கருத்தை உள்ளடக்கியதாக இருக்குது தர்மசாஸ்திரங்களுடைய கருத்தையும் உள்ளடக்கியதாக இருக்குது என்னோட பாரதத்துக்கு ஐந்தாம் வேதம்னு பேர் அருமறைகள் ஐந்தும் சமய நூல் ஆறும் தர்ஷனங்கள் ஆறு இது அனைத்தையும் நாம் வள்ளுவனார் புந்தி மொழிந்த பொருள் வள்ளுவர் அத்தனையும் தொகுத்து ரொம்ப எளிய தமிழ சொல்லி இருக்கிறார் இப்படி அதனால வள்ளுவம் வழங்கும் வாழ்வியலும் சனாதன தர்மம் சொல்லுகின்ற வாழ்வியலும் ஒன்றுதான் முதல்ல அது நமக்கு தெளிவா இருக்கணும் அதனால நம்ம தலைப்புலையே வள்ளுவம் வழங்கும் வாழ்வியல் சனாதன தலை நெறியில் வள்ளுவம்னு போட்டிருக்கிறோம் எல்லாம் நம்முடைய ஹிந்து தர்மத்தை இதற்கு முன்னாடி சென்ற வருடத்தில் இந்த காலை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஏழு பதினஞ்சுலேருந்து எட்டு பதினஞ்சு வரைக்கும் வரைக்கும் ஹிந்து தர்மம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு பார்த்தோம் எனக்குரிய நாற்பது வகுப்புக்கு மேலே அது பார்த்துருக்கிறோம் நம்மளுடைய சனாதன தர்மம் ஹிந்து தர்மம் அதனுடைய அடிப்படை விஷயங்கள் என்ன என்பதை சைவம் வைஷ்ணவம் நம்மளுடைய கோயில் அமைப்பு உடலுடைய தத்துவம் இப்படியெல்லாம் சனாதன தர்ம விஷயங்களையும் சென்ற வருடம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வகுப்புல நம்ம பார்த்தோம் அதே கருத்துக்கள் திருக்குறளை அடிப்படையாக நம்ம பார்க்க இருக்கின்றோம் அல்ல சனாதன நெறியில் வள்ளுவோம் என்பது நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உப தடைப்பு இப்படி நம்ம இந்த திருக்குறளை தொடங்குகின்றோம் அறத்துப்பால் முதல்ல அறத்துப்பால் இருக்குது அறத்துப்பாலுக்கு முன்னாடி தொடக்கமாக நான்கு அதிகாரங்கள் பாயிரம் என்று இருக்குது நூலினுடைய தொடக்கமாக பாயிரம் இருக்குது பாயிரம் அல்லது பணுவலன்று என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நூல்னால் தமிழில் தமிழ் மரபு தமிழ் இலக்கிய மரபில் ஒரு நூல் தொடங்குகிற பாயிரம் என்று இருக்க அந்த நூலை ஆக்கியவர் அந்த நூலினுடைய விஷயம் என்ன நூலை படிக்கிறதுனால படிப்பவர்களுக்கு என்ன பயன் நூலுக்கும் விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன நூலினுடைய பெருமைகள் என்ன இதெல்லாம் சொல்கிறது தான் பாயிரம் நூலை முக்கியமாக நூலினுடைய கருத்து என்ன என்பதை பாயிரம் காட்டும் அந்த பாயிரம் நூலாசிரியரே பண்ணிருப்பார்கள் அல்லது மற்ற அவர் பின்னாடி வந்து அவருடைய சிஷியர்கள் மற்ற அறிஞர்கள் அந்த பாயிரத்தை செய்திருப்பார்கள் இங்கே திருவள்ளுவரே பாயிரம் செய்திருக்கிறார் நான்கு முதல் நான்கு அதிகாரங்களில் இறைவணக்கம் தொடங்கி பிறகு நூலில் தான் உபதேசிக்கின்ற மையக்கருத்து கடவுள் வாழ்த்து இறைவனை வணங்கி தொடங்குதல் இறைவன் தான் உலகத்திற்கு முதல்வனாக இருக்கிறார் உலகத்திற்கு ஆதாரமாக இருக்கிறார் என்று தொடங்கி அதற்கப்புறம் அந்த இறைவன் வகுத்த தர்மங்கள் தொடர்ந்து உலகத்தில் நிலை நிற்க வேண்டும் என்றால் மழை இயற்கை வளங்கள் குறைவில்லாமல் இருக்கணும் இயற்கை வளங்கள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது மழை அதனால் கடவுள் வாழ்த்துக்கடுத்து வான் சிறப்புன்னு மழையினுடைய பெருமையை சொல்கிறார் அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையினுடைய தர்மம் என்ன எதற்காக வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை என்று வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்கள் குருமார்கள் அந்த குருமார்களுடைய பெருமையை சொல்வதற்காக நீத்தார் பெருமைன்னு குரு வணக்கமா நீத்தார் குருமை சொல்லி இருக்கின்ற நம்ம பார்த்த திருக்குறள் சொல்லுகின்ற அறம்பொருள் இன்பம் வீடு அல்லது தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்பது வேற விதமா சொன்னா சாத்திய சாதன விவேக்கம் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன எப்படி அந்த நோக்கத்தை அடைதல் நோக்கம் என்னங்கிறது என்ன வாழ்க்கையினுடைய லட்சியம் என்னங்கிறது சாத்தியம் வாழ்க்கையினுடைய லட்சியத்துக்கு சாத்தியம்னு பேர் நம்ம அடைய வேண்டியது இலக்கு அடைய வேண்டிய இலக்குக்கு சாத்தியம்னு பேர் அந்த சாத்தியம்தான் அறம்பொருள் இன்பம் வீடு அதுலேயும் இன்பம் வீடுங்கிறது சாத்தியம் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு நான்கு புருஷார்த்தங்கள் நான்கு உறுதிப்பொருள்கள்னு சொல்லியிருக்கு இல்லை இன்பம் வீடுங்கிறது சாத்தியம் அடைய வேண்டிய லட்சியம் இன்பங்கிறது இந்த உலக வாழ்க்கை இங்கேருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய சிற்றின்பம் உலக இன்பம் அப்புறம் மறு உலகங்களுக்கு சென்று நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பங்களும் இருக்கு அதுவும் இந்த இன்பத்தோட மேலானதாக இருக்குது ஆனால் அதுவும் ஒரு அனித்தியமான நிலையில்லாத அல்லது வரையறைக்குட்பட்ட இன்பம் தான் அதனால் இன்பங்கிறத ரெண்டாக பிரிக்கிறோம் லட்சியம் நம்மளுடைய லட்சியங்கிறது இன்பம் மனித பிறவியினுடைய அல்லது உள்ள எல்லா உயிர்களுடைய நோக்கம் இலக்கு இன்பம் என்பது சந்தோஷமாக நாம் இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கணும் துக்கம் இல்லாமல் இருக்கணும் மிகுந்த வரைக்கும் மிகுதியான இன்பத்தை அனுபவிக்கணுங்கிறதா நம்மளுடைய விருப்பம் எல்லா உயிர்களுடைய விருப்பமும் அதுதான் அதுதான் லட்சியம் அல்ல நோக்கம் என்னன்னா சந்தோஷமாக இருக்கிறது அந்த சந்தோஷங்கிறது ரெண்டு விதம் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று சிற்றின்பம் இன்னொன்று பேரின்பம் இந்த உடல் வாழ்க்கையிலிருந்து உலக வாழ்க்கையிலிருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் அது வரையறைக்குட்பட்டது பொருள் காலத்தை இடத்தை பொருளை சார்ந்து இருக்கக்கூடியது நம்ம உடல்நிலை மனநிலை ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி தெய்வீக்கம்னு இந்த இன்பத்துக்கு பலவிதமான தடைகள் புறத்தில் இருந்து நமக்கு வரும் அந்த தடைகளை நீக்கி அவ்வளவு மிகுதியான சுகத்தை உலகத்திலிருந்து அனுபவிக்க முடியுமோ அனுபவிக்கலாம் அதுவும் குடும்பமாக இல்வாழ்க்கையிலிருந்து ஆண் பெண் கணவன் மனைவி தாய் தந்தை என்று குடும்பமாக இருந்து அனுபவிக்கிறதுங்கிறது இல்லறம் அந்த இன்பத்துக்காகத்தான் இல்லறம் அது ஒரு சாத்தியம் லட்சியம் அந்த இன்பமே இன்னும் வரையறை இல்லாமல் இருக்கிற பொழுது அதை பேரின்பம்னு சொல்கிறோம் அந்த பேரின்பமானது இறைவனை இறைநிலையை அடைகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது அதனால் இன்பம்ங்கிறது ரெண்டு பகுதி சிற்றின்பம் பேரின்பம் சிற்றின்பம் உலக வாழ்க்கையிலிருந்து கிடைக்கின்றது பேரின்பம் இறை கிடைக்கின்றது இந்த ரெண்டும் தான் நம்மளுடைய லட்சியம் அதனால் இதுக்கு சாத்தியம்னு பேர் அதுவே நமக்கு தெளிவாக இருக்கணும் ஏன்னா எனக்கு எதுக்காக வாழ்கிறோம்னே தெரியலை நிறையா சம்பாதிக்கிறான் ஐடி கம்பெனியில் இல்லை பெரிய பெரிய நிறையா படிக்கிறார்கள் நிறையா சம்பாதிக்கிறான் சம்பாதித்த பணத்தை எதுக்கு செலவு பண்ணுறது எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியல எதுக்காக செலவு பண்ணுறது எதுக்காக படிக்கிறோன்னு கேட்டாலே தெரியலை வேடா ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் ஓடிட்டுருக்கான் பரபரப்பாக பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறான் சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்கு கூட நேரம் இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் வாழ்க்கையில சம்பாதிக்கிறதே சாப்பிட்றது தூங்குறதுக்கு தான் அடிப்படை குறைந்தபட்சம் குறைந்த பட்சம் என்ன அது இந்த உயிர் வாழ்க்கை ஆடு மாடு விலங்குகள் பறவைகள் அதுக்கு தானே அது என்ன பண்ணிகிட்டு இருக்குது சாப்பிட்றது தூங்குறத முறையாக பண்ணிட்டுருக்கு அது வந்து சரியாக பண்ணி கொண்டு இருக்கு அதோட குடும்ப வாழ்க்கை என்று காமம் என்று இனப்பெருக்கம் செய்தல் அதை செய்து கொண்டு இருக்கு அதுக்கு கூட நேரம் இல்லாமல் அதை கூட முறையாக பயன்படுத்த முடியாமல் முறையாக அனுபவிக்க முடியாமல் அதுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாமல் வீட்டில் குழந்தைகளுக்கு மனைவி குடும்பம் இதற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் சாப்பிட்றதுக்கு தூங்கிறதுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாமல் பணம் சம்பாரிச்சுருக்கான் அப்படி சம்பாரிச்ச பணத்தை வச்சு என்னடா பண்ண போகிறேன்னா வயதான காலத்தில் அப்போல்லோ ஹாஸ்பிட்டல் கொடுக்கறதுக்காக சம்பாரித்து சேர்த்துக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் உடம்பு ஆரோக்கியத்துக்கு நேரம் கொடுக்க முடியல யோகாசனத்துக்கோ இல்லை வாக்கிங்க்கோ நேரம் இல்லைன்னா அதுக்கெல்லாம் நேரம் இல்லை ஒரு நல்ல சாத்தியமான உணவு எடுத்துக்கொள்றதுக்கான மனநிலை இல்லை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மனசில் கவலை இல்லாமல் குடும்பம் குழந்தைகளோட அதுக்கு அவங்களுக்கு நேரம் கொடுக்க முடியலை ஆனால் குழந்தை குழ குடும்பம் குழந்தைகளோடு இருக்கிறதா சந்தோஷம் குழல் இனிது யாழினிது என்பதை மக்கள்னு திருவள்ளுவர் சொல்கிறார் இப்போ குடும்ப வாழ்க்கை மக்கேறு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்பம் அதுதான் உண்மையான இன்பம் ஆனால் அந்த இன்பத்துக்கு கூட நேரம் கொடுக்க முடியாமல் ஒரு உழைச்சி கடைசியில் பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறம் பிபி சுகர் எல்லாம் வந்துருச்சு மருந்து மாத்திரை அதுதான் உள்ளே போய் கொண்டு நல்ல உப்பு போட்டு கூட சாப்பிட முடியலேன்னா உப்பு உப்பு இனிப்ப கூட போதுமான அளவு எடுத்துக்கொள்ள முடியலை அவ்வளவு பிஸியாக இருக்கிற அதனால இப்போ எதுக்காக வாழ்கிறோங்கிறதே தெளிவில்லாம போச்சு அதுக்காக சொல்ல வந்தேன் நம்ம லட்சியம் என்ன எதற்காக நாம் வாழ்கிறது அப்படிங்கிறது கூட தெளிவில்லாம ஆடு மாடு இருக்கக்கூடிய அவைகள் அனுபவிக்கக்கூடிய அந்த அடிப்படையான உணவு உறக்கம் உடலுறவு அதில் குடும்ப வாழ்க்கை அந்த இன்பத்தை கூட அனுபவிக்க முடியாத சமூக நிலையில் மனநிலையில் இன்றைக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள் என்ன வேகமாக அதை நோக்கி தான் போய்கொண்டு இருக்கிறான் நாகரிகம் வளர்ச்சின்னு அதனால் இந்த சிற்றின்பமே கேள்விக்குரியதாக இருக்குது ஆனால் அதை நல்ல விதமாக அனுபவிக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு தான் சனாதன தர்மம் சொல்லுது அதுதான் இல்வாழ்வை இல்ல இல்லறவியல்ல திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அது ஒரு லட்சியம் அதனால் அது சாத்தியம் அப்புறம் அதை கடந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில் குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அல்லது குறிப்பிட்ட பக்குவத்தில் இதை கடந்து இந்த இன்பம் துன்பங்கிற இருமை பிறப்பு இறப்புங்கிற இருமையை கடந்து பிறவாத நிலையை அடைவதற்கான உபாயம் என்ன நிரந்தரமான இன்பம் பேரின்பம் அதை அடைகிறதுக்கு என்ன பண்ணணும் என்று அது அடுத்த சாத்தியம் அதனால் சாத்தியத்தில் சிற்றின்பம் முதல் அப்புறம் பேரின்பம் அடுத்த நிலை அந்த பேரின்பத்தை அடைகிறதுங்கிறது சாத்தியம் அதற்கு சாதனம் உபாயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதான் முதல் ரெண்டு புருஷார்த்தமாக இருக்கு அர்த்த அர்த்தம் தர்மம் அர்த்தம் அல்லது அறம்பொருள் அதம்பொருள் இன்பம் வீடுங்கிற நான்கு புருஷார்த்தத்தில் இன்பம் வீடுங்கிறது சாத்தியம் அதை அடைவதற்கான சாதனம் வழிமுறை உபாயம் கருவி என்னன்னா அறமும் பொருளும் தர்மம் தர்மத்தினால் சம்பாதிக்கக்கூடிய பொருள் இந்த உலகத்தை என்பத்தை அனுபவிக்கணும்னா பணம் வேணுமே அதனால் பணம் பொருள் தேவை பொருட்பால்னு வச்சிருக்கிறார் அறத்துப்பால் அறத்துப்பாலுக்கு அப்புறம் என்னது பொருட்பால் பொருட்பால் நம்ம உலக செல்வங்களை எப்படி சம்பாதிக்கிறது பொருள் கருவி காலம் இணை இடை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல் என்று பொருளினுடைய முக்கியத்துவம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னா இதெல்லாம் அதனால் பொருள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை செய்யும் ஏன்னா பொருள் வழியாற்ற இன்பம் வருது பொருள் வழியாத்த இன்பம் வருகின்றது அதனால் பொருள்ங்கிறது தேவை அது சாதனம் பொருளே சாத்தியம் கிடையாது நமக்கு பணம் அப்படிங்கிறதே வாழ்க்கையினுடைய லட்சியம் கிடையாது லட்சியத்தை அடையிறதுக்கு சாதனமாக இருக்கிறது பொருள் லட்சியம் என்னது இன்பம் இன்பம் அந்த இன்பம் வேணும்னா பலவிதமான பொருள் வேணும் அந்த பொருள் வேணும்னா அதற்கு பொருள் வேணும் அதனால் பொருளை சம்பாதிக்கணும் பொருளோடய முக்கியத்துவத்தை தெரிந்திருக்கணும் அதே சமயம் அந்த பொருளை அறத்தின் வழியில் சம்பாதிக்கணும் அங்கே தான் அறம்ங்கிறதும் சாத்தியமாக இருக்குது ஏன்னா பொருள் நேரடியாக இன்பத்தை தரதில்லை அறம்தான் இன்பத்தை தரத்தக்கது அறத்தான் வருவதே இன்பம்னு அறன் வலியுறுத்தல சொல்கிறார் நம்ம சந்தோஷமாக இன்பம் நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பம் அறத்தினால் வரக்கூடியது பொருள் நேரடியாக இப்பத்தை தராது பொருள் இருக்கிறவனெல்லாம் பணம் வச்சுருக்கிறவனெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்வதற்கு இல்லை அவங்க தான் நிறைய கோயிலுக்கு போகிறான் கோடி கோடியாக கோயிலுக்கும் மடத்துக்கும் கொடுக்குறாங்கன்னா எதுக்கு பிரச்சனை தீர்றதுக்காக அவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒரு பக்கம் நல்லா சந்தோஷமாக இருக்கிறார்கள் தர்மகாரிய தர்மம் புண்ணியம் வேணும் அதுதான் நம்மளை காப்பாற்று தெரிந்தவர்கள் கோயில் முதலான அறப்பணிகளுக்கு ஆசிரமம் முதலான அவைகள் செல்லக்கூடிய அறப்பணிகளுக்கு கொடுக்கிறார்கள் இப்போ பொருளே இன்பம்னால் ஏன் தர்ம காரியத்துக்கு பயன்படுத்தணும் ஆனால் விவேகம் உடையவர்கள் தர்மத்தினுடைய மதிப்பை தெரிந்தவர்கள் தர்மம் தான் நமக்கு இன்பத்தை தருது அந்த தர்மத்தை செய்வதற்குத்தான் பொருள் சாதனம் இல்லை அறத்துக்கு பொருள் சாதனமாக இருக்கின்றது பொருள் இன்பத்திற்கு சாதனமாக இருக்கின்றது இன்பம் பிறகு அடைகின்ற இறைநிலைக்கு சாதனமாக இருக்கின்றதுங்கிறத புரிந்து கொள்ளணும் இந்த சாத்திய சாதன விவேக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது அறம் பொருள் இன்பம் வீடுங்கிறதுல இன்பம் வீடுங்கிறது சாத்தியம் அதற்கு சாதனம் அறமும் பொருளும் நடத்திருக்கிறோல்ல அறத்துப்பால் பொருட்பால் அறத்துப்பாலில் அறத்தை சொல்கிறார் பொருட்பாளில் பொருளை சொல்லுகின்றார் அப்புறம் இந்த அறளையும் அறத்தையும் பொருளையும் வைத்து கொண்டு உலக இன்பத்தையும் பிறகு துறவரம் அடைந்து மோட்ச இன்பத்தையும் அடைவதற்கான வழிமுறைகளையும் சொல்லுகின்றார் இப்படி கடவுள் வாழ்த்து பாயிரமாக கடவுள் வாழ்த்து தொடங்கி அப்புறம் அந்த இறை வழிபாடு முதலானவைகள் நல்ல விதமாக நடக்கணும் அற ஆழி அந்தனாக இறைவன் இருக்கிறார் தர்ம சாகரமாக இறைவன் இருக்கிறார் தர்மத்தின் வழியில் உலகம் நடக்கின்றது அந்த தர்மம் சரியான முறையில் மக்களால் பின்பற்றப்படணும்னா அதற்கு இயற்கை வளங்கள் முக்கியமானவை அதை புரிந்து கொண்டு இயற்கை வளங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்காக வாஞ்சிறப்ப சொன்னார் அதற்கப்புறம் அந்த தர்மம் என்ன சாத்திய சாதனம் என்ன என்று அந்த விவேகத்தை எடுத்து சொல்லுகின்ற துறவிகளுடைய சன்னியாசிகளுடைய குருமார்களுடைய பெருமையை காட்டுவதற்காக நீத்தார் பெருமை என்று மூன்றாவது பாயிரத்தில் மூன்றாவது அதிகாரம் நான்காவது அதிகாரம் என்னது அரண் வலியுறுத்தல் குருமார்கள் மூலமாக பெரியோர்கள் மூலமாக அந்த தர்மத்தை தெரிந்து கொண்டவன் அந்த தர்மத்தை பின்பற்ற வேண்டும் தர்மத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அதுல ஊக்கம் வரணும்னா அறத்தின் வலிமையை அவன் உணர்ந்திருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் ஆகவே அரண் வலியுறுத்தல்னு பாயிரத்துல அறத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்ற அறங்கிற அதுவும் ரெண்டு விதமா இருக்கு சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் சனாதன தர்மம் முழுக்க பார்த்தோம்னாக்கா இந்த ரெண்டு அறங்களும் சொல்ல பட்டு இருக்கும் எந்த அறநூலில் சாமானிய தர்மம் சொல்லப்பட்டு விசேஷ தர்மம் சொல்லப்பட்டு விசேஷ தர்மம் ஒரு குறிப்பிட்ட நபர் பின்பற்ற வேண்டிய ஒரு தர்மம் சாமானிய தர்மங்கிறது எல்லா மனிதர்களும் எல்லா காலத்திலையும் பின்பற்ற வேண்டிய பொதுவான தர்மங்கள் திருவள்ளுவர் இந்த விசேஷ தர்மம் அது குறைவானது தான் சாமானிய தர்மம் தான் மிகுதியானது அது தான் முக்கியமானது ஆகவே அந்த சாமானிய தர்மத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகின்றார் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகின்றார் ஆனால் இந்த சாமானிய தர்மம் அதனுடைய நோக்கம் அதனுடைய பலன் என்ன என்றால் இந்த புருஷார்த்தங்களை அடையிறது என்பது ஆகவே இந்த திருக்குறளுடைய அமைப்பு முறை பார்த்தோம்னா முதல்ல இறை அறத்துப்பால் அதை நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அறத்து பால்லேயும் முதல்ல பாயிரம் என்று நான்கு அதிகாரங்கள் பாயிரம் நான்கு அதிகாரங்கள் அது முகவுரை நூலினுடைய முகவுரை நூலினுடைய விஷயம் என்ன தர்மம் அந்த தர்மத்தை தான் சொல்ல போகிறேன்னு முதல்ல பாயிரத்தில் காட்டிட்டார் அந்த தர்மம் எப்படி நமக்கு தெரியும்னா அது நீத்தார் நீத்த துறவிகள் சன்னியாசிகள் ஞானிகள் பெரியோர்கள் அவர்களால் ஆக்கப்பட்ட ஸ்மிருதி கிரந்தங்கள் தர்மசாஸ்திரங்கள் வாயிலாக நமக்கு தெரிகின்றது ஆகவே அவர்களை போற்ற வேண்டும் அவர்களுடைய வாக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு தர்மத்தை தெரிந்து கொள்வதற்கும் பின்பற்றுவதற்கும் சாதனம் என்று சன்னியாசிகளுடைய பெருமை அப்புறம் இயற்கை வளங்கள் அது நமக்கு சகாயமாக இருக்கணும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை ஆகவே வான் அதற்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா நடக்கணும்னா கடவுளுடைய அருள் வேண்டும் இப்படி கடவுள் வாழ்த்தோடு இந்த திருக்குறள் தொடங்கி இருக்கின்றது இல்லை அறத்துப்பாலை நம்ம பார்க்க இருக்கிறோம் அறத்துப்பாலில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து இறைவணக்கம் இல்லை இறை தொடங்கி வைக்கிறோம் என்னுடைய விரிவான ஒவ்வொரு குரலுக்குமான பொருள் அதனுடைய தாத்பரியம் அதெல்லாம் அடுத்த வகுப்பில் தான் பார்க்கணும் இந்த வகுப்பில் இறை தொடங்குகின்றோம் இறைவணக்கம் கடவுள் வாழ்த்துன்னு நமக்கு தலை போய் இருக்குது கடவுள் வாழ்த்துனா கடவுளை வாழ்த்துதல் வாழ்த்துதுன்னா வணங்குதல் கடவுளை வணங்குதல் கடவுளை வணங்கணும்னா முதல்ல கடவுள் இருக்கிறார்னு நமக்கு தெரியும் கடவுள் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை இல்லாமல் கடவுளை வணங்க முடியாது ஆனால் கடவுள் இருக்கிறார்கிற நம்பிக்கை விவேக் நம்பிக்கை மட்டும் இல்லை விவேகம் அறிவு கடவுள் பற்றிய அறிவு ஞானம் நமக்கு வேணும் அந்த அறிவு ஞானம் வந்தால் தான் நமக்கு அதில் நம்பிக்கையானது வரும் அதை பின்பற்றுதல் என்பது வரும் அதனால் ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை பற்றிய அறிவு முதல்ல கிடைக்கணும் இச்சா ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி அதான் இந்த உலகத்தை நடத்துகின்ற சக்தி மாயை பராசக்தியினுடைய மூணு சக்தியாக என்ன சொல்கிறோம் ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்னது விஷயத்தை பற்றிய அறிவு அதை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும் எந்த விஷயத்தை பற்றி நம்ம நல்லா தெரிந்து கொள்கிறோமோ அதில் இருக்கக்கூடிய நல்ல நன்மைகள் சிறப்புகள் உயர்வுகளை பற்றி தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதை அடையணுங்கிற ஆசையானது வரும் அதில் ஒரு மனசில் முதல்ல ஆசை வரணும்னா விஷயத்தை பற்றிய அறிவு நமக்கு நல்லா இருக்கணும் தெளிவாக இருக்கணும் அந்த விஷயம் என்ன அதிலிருந்து நமக்கு எப்படி இன்பம் கிடைக்குங்கிறது தெளிவாக இருக்கணும் அதுக்கேற்ற விளம்பரம்லாம் என்ன டிவி விளம்பரம்லாம் என்ன வருது எங்கள் பொருளில் இதெல்லாம் இருக்குது அவங்க பொருளில் என்னெல்லாம் பொருள் அந்த அவனுடைய ப்ராடக்ட்டில் என்னெல்லாம் கலந்துருக்குறான் சேர்த்துருக்குறாங்கிற அறிவை நமக்கு கொடுத்துருக்குறான் வைட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது பி இருக்குது இதில் ஹேர் ஆயில் அதனால் ஷாம்பூவில் சாப்பிட்ற பொருள் அதெல்லாம் இல்லை அதில் எல்லாம் கெமிக்கலாக போட்டிருக்கான் சாப்பிட்ற பொருளை பார்த்தாக்கா அதில் ப்ரிசர்வேட்டி கலரிங் ஏஜென்ட்டு அது இதுன்னு அதில் முழுக்க கெமிக்கலாக போட்டிருக்கிறான் இந்த ஷாம்புவில் ஃபேர்னஸ் க்ரீமில் வந்து வைட்டமின் ஏ பிசிடி எல்லாம் போட்டிருக்கிறான் அப்போ என்ன சரியாத்தான் பார்க்குறது அப்புறம் ஆனால் முதல்ல அவருடைய ப்ராடக்ட்டில் என்னென்னா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்போ என்னது அது பற்றி அறிவை கொடுக்கறது இதெல்லாம் போட்டால் இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்னா அதில் என்னென்னா இருக்குங்கிறத சொல்கிறான் அது அறிவு அப்புறம் இதெல்லாம் இதில் இவ்வளவு நன்மைகள் இருக்குது அதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னா இதெல்லாம் வாங்கணுமே வாங்கி பார்க்கலாமே பயன்படுத்தி பார்க்கலாமேன்னு நமக்கு தோணுது அது என்னது இச்சாசக்தி ஆனால் இச்சாசக்தியை தூண்டுறதற்கு முதல்ல ஞானசக்தி அவ்வளோ ஞானத்தை கொடுத்து ஆசையை தூண்டி விடுறது அதனால் இருக்கோ இல்லையோ பில்டப் கொடுப்பான் நிறையா ஸ்போர்ட்டு இதை இப்போ இதை வாங்கினா அது கிடைக்கி இல்லை இவ்வளோ ப்ரெசென்ட் நாங்கள் கொடுப்போம் அப்படி இப்படின்னு சொல்கிறான்ல அதனால் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு பொய்யினையும் ஒரு உண்மை இருக்கணும்னா சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டை என்னது அவளை வாங்க கன்சியூமரை வந்து அவளை தூண்டணும் ஆசை இருக்கிறவனுக்கு இன்னும் ஆசையை தூண்டணும் அப்போ என்னது அதில் நிறைய அதை பற்றிய பொருள் இருக்கோ இல்லையோ நிறைய பில்டப் கொடுத்து சொல்லணும்னா ஞானத்தை கொடுத்து ஆசையை தூண்டுறது இச்சாசக்தி அதுக்கப்புறம் ஆசை வந்துடும் சும்மா இருப்பான்ண்ணா இஎம்ஐல பொருளை வாங்கி போடுண்ணா இஎம்ஐயில் முழுசாக கொடுத்து வாங்க முடிஞ்சால் வாங்கு இல்லைனா ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதுவும் முதல்ல இன்ட்ரெஸ்ட்டு ஜீரோ பெர்சன்ட்னா இப்போ என்னென்னா நீ பணமே கொடுக்க வேணாம் பொருளை எடுத்துகிட்டு போயிடும்ண்ணா ஒரு ரூபா மட்டும் கட்டிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடும்ண்ணா முதல் முன்பணம் கூட வேண்டாம் பைக்கை எடுத்துகிட்டு போயிடுறான் அப்படிங்கிற அளவுக்கு என்னென்ன வாங்க வைக்கிறது அப்புறம் அதுக்கு உழைச்சி திரும்ப கொடுக்கணும் இல்லைன்னா அவன் பொருளை எடுத்துகிட்டு போயிடுவான் அது இஎம்ஐ அவள் என்னாச்சு கிரியாசக்தி அது இப்போ அடையணும் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு தீவிர முடையவர்களாக ஆகிறோம் எந்த அளவுக்கு அதில் நமக்கு இச்சை வருதோ ஆசை வருதோ அந்தளவுக்கு தீவிரமுடையவர்களாக ஆகிறோம் ஆசை எப்போ வரும் அந்த பொருளை பற்றிய நிறைய அறிவு நமக்கு கிடைக்கிற பொழுது வரும் அதனால் கடவுளை வணங்கணும்னா முதல்ல கடவுளை பற்றி தெரிஞ்சுருக்கணும் கடவுள் இருக்கிறாருங்கிறதுல தெளிவான ஞானம் நமக்கு வரணும் அந்த ஞானம்தான் பகுத்தறிவு இல்லை கடவுள் இருக்கிறாருங்கிற பகுத்தறிவு வரணும் கடவுள் இல்லைங்கிறது பகுத்தறிவுன்னு சொல்லி இருக்கிறான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பகுத்தறிவு வேண்டியதில்லை கடவுள் இருக்கிறார்னு புரிந்து கொள்வதற்கு தான் பகுத்தறிவு ஏன்னா பகுத்தறிவு இருக்கிற மனுஷந்தானே கடவுள்னு வச்சுருக்கிறான் பகுத்தறிவு இல்லாத ஆடு மாடு விலங்குகள் ஏதாவது கடவுளை பற்றி நினைக்குதா கோவிலுக்கு போகுதா ஒன்றும் இல்லையே அது அதன் போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்குது அதனால் கடவுளை புரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு அறிவு வேணும் அதனால அறிவினுடைய விளைவு பகுத்தறிவு பகுத்தறிவினுடைய விளைவு ஈஸ்வர ஞானம் அதனால விவேக்கம் இருக்கிறவர்களுக்கு தான் ஈஸ்வரனை பற்றிய அறிவு வரும் ஈஸ்வரனை பற்றி இன்னும் நல்லா தெரிந்து கொண்டு ஈஸ்வரனை வணங்கணும் அதில் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்துல என்ன சொல்கிறாருன்னா கடவுளினுடைய இலக்கணம் சொல்கிறேன் முதல் விஷயமா கடவுள் யாரு அவர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் அதனால கடவுளுடைய லக்ஷணங்கள் இலக்கணங்கிறது லட்சணம் கடவுளுடைய சொரூப்பம் என்ன கடவுள் கடவுள்னு நம்ம பேசுகிறோம் ஓரளவுக்கு நமக்கு நம்பிக்கையும் இருக்கு ஆனால் அந்த கடவுள் எப்படி இருக்கிறார் எங்கே இருக்கிறார் என்பது முதல் விஷயம் கடவுளுடைய சொரூபம் என்ன என்பது முதல் விஷயம் அதுக்கப்புறம் அந்த கடவுளுடைய அருளை பெறுவதற்கு வழிபட கடவுளை வழிபடுகின்ற முறை எப்படி நம்ம அந்த கடவுளை வணங்குறது எப்படியெல்லாம் கடவுளை வணங்கலாம் வணங்க வேண்டும் என்று கடவுளை வணங்குகின்ற வழிபடுகின்ற முறை அதாவது கடவுளுடைய சொரூபம் கடவுள் யார் எப்படி இருக்கிறாருங்கிறது லக்ஷணம் அதை சொல்கிறார் அதுக்கப்புறம் கடவுளை வணங்குகின்ற வழிபடுகின்ற முறையை சொல்லுகின்றார் அதுக்கப்புறம் கடவுளை வணங்குவதால் ஏற்படும் பலன்கள் என்ன ஏன் வணங்கணும் அதான் அடுத்து கேள்வி இதை இதை நம்ம செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம்னா நம்ம கேள்வி நம்ம லாபம் நோக்கு தானே எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்போ கடவுளை வணங்குறதுனால நமக்கு என்ன நன்மை என்ன லாபம் நமக்கு கிடைக்கும் அதையும் சொல்லுகின்றார் அதில் இந்த கடவுள் வாழ்த்து முதல் அதிகாரம் அதில் இருக்க மூன்று விஷயங்கள் கடவுளினுடைய லக்ஷணம் கடவுளை வணங்கும் வழிபடும் முறை கடவுளை வணங்குவதால் ஏற்படும் பலன்கள் இந்த திருக்குறள் முழுக்கவே திருக்குறள் அமைப்பு முறை என்பது முக்கியமானது திருக்குறளுடைய உரைகளில் பரிமீரழகர் உரை தான் மிகச் சிறப்பான உரைன்னு பார்க்குறோம் அறிஞர்கள் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று உரைகள்லேயே பரிமீரழகர் உரை சிறப்பான உரை நிறைய எண்ணற்ற உரைகள் இருக்குது அதில் பத்து உரைகள் முக்கிய முக்கியமானதாக அந்த பத்து உர உரைகள்லையும் முதன்மையானது பரிமழகர் எழுதின உரை அதில் எப்படியும் நம்ம சம்ஸ்கிருத கிரந்தங்கள் சம்ஸ்கிருத நூல்களை பார்க்குற பொழுது ஒரு அதிகாரம் இன்னொரு அதிகாரம் ஒரு சாப்டர் இன்னொரு சாப்டருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அதற்கப்புறம் அதற்குள்ள ஒரு அதிகாரத்துக்கும் இன்னொரு அதிகாரத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்று இந்த சம்பந்தங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இந்த திருக்குறளில் அறத்து பொருட்பால் இன்பத்து பால்னு மூன்று பால் இருக்குது அதற்குள்ளே பல அதிகாரங்கள் இருக்குது ஆயிர அதிகாரம் பார்க்குறோம் இந்த அதிகார வைப்பு முறைங்கிறது முக்கியமானது எந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை தொகுத்திருக்கிறார் என்பது முக்கியமானது இந்த அதிகாரத்துக்கு பிறகு இந்த அதிகாரம் இந்த அதிகாரத்துக்கு பிறகு இந்த அதிகாரம்னு ஒரு அதிகாரத்துக்கும் இன்னொரு அதிகாரத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன பரிமழகர் சொல்கிறார் தெளிவாக சொல்கிறார் அப்புறம் ஒரு அதிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பத்து குரல் எடுத்துக்கொண்டால் அந்த குரல்களுக்கு அந்த குரல்களுக்குள் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன அந்த திரு அந்த குரல்கள் என்ன விஷயங்களை சொல்ல வருகின்றன என்பதையும் பார்க்குறோம் இப்போ திரு திருவள்ளுவர் ரொம்ப அழகாக ரொம்ப முறையாக இந்த நூலை செய்திருக்கிறார் ஏன்னா ஒரு நூல் பண்ணுறதுங்கிறதுல ஒரு அதில் ஒரு சம்பிரதாயம் இருக்குது ஒரு நூலை எப்படி பண்ணணுங்கிறதுல ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி இந்த திருக்குறள் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு இந்த திருக்குறளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தா முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த அதிகாரத்துக்கு என்ன கருத்து எடுத்துக்கொள்கிறார் அதனுடைய அந்த விஷயம் அதனுடைய லட்சணம் என்ன சொரூபம் என்னங்கிறத முதல்ல சொல்லுவார் அன்புடைமை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அன்புனா என்ன வாய்மை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் வாய்மைனா என்ன தவம் என்று எடுத்துக்கொண்டால் தவம்னா என்ன அதனால் எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்கிறாரோ அந்த விஷயத்தினுடைய சுரூப்பம் என்ன லட்சணம் என்னங்கிறத முதல்ல சொல்லணும் அதற்கப்பறம் அந்த விஷயத்தை நம்ம அடையிறதுக்கு என்ன வழிமுறை என்ற அந்த உபாயம் சொல்லணும் அதற்கப்பறம் அதை அடையிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அடையாமல் விடுறதுனால வரக்கூடிய தீமை என்ன ரெண்டையும் சொல்லணும் லாபம் நஷ்டம் இது மூணும் சொல்லணும் எல்லா அதிகாரத்துலேயும் இப்படி தான் ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் அதை அவர் ஏதோ ஏனோதாடோன்னு பாட்டு பண்ணலை அதிகாரத்துக்குன்னு ஒரு விஷயம் எடுத்துக்கொள்கிறார் அந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவம் அதனுடைய சொரூபம் என்னன்னு அதனுடைய லட்சணத்தை சொல்கிறார் அதுக்கப்புறம் அதை அடைகிறதுக்கான வழிமுறை என்னன்னு சொல்கிறார் அதை அடைகிறதுனால நமக்கு என்ன நன்மைங்கிறத சொல்கிறார் அதை அடையாமல் விட்டால் அது அது சம்பாதிக்கலைன்னா அந்த குணத்தை அன்புடைமை அறிவுடைமை ஒழுக்கமுடைமை பண்புடைமை அந்த ஒரு நல்ல குணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய கேடுகள் துன்பம் என்ன ஏற்படக்கூடிய நஷ்டம் என்னங்கிறத சொல்கிறார் அடைந்தால் லாபம் என்ன லாபம் வாய்மை இருக்கிறதுனால என்ன லாபம் ஒழுக்கம் இருக்கிறதுனால என்ன லாபம் ஒழுக்கம் இல்லைன்னா என்ன கேடு வரும் அதையும் சொல்கிறார் அதான் திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நம்ம இதை பார்க்கலாம் அந்த அடிப்படையில் தான் நம்ம திருக்குறளை பார்க்க போகிறோம் அதனால் ஒவ்வொரு குரலுக்கும் நம்ம விரிவாக பொருள் பார்க்க முடியவில்லை பார்க்கவில்லை என்றாலும் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அந்த அதிகாரத்துடைய முக்கியமான விஷயம் இது என்ன அப்படிங்கிறத பரிமையாளர்கள் அழகாக காமிச்சிருக்கிறார் இந்த மூணு பாட்டு இந்த சொருப்பை இந்த பொருளினுடைய சொரு கடவுளுடைய லட்சணம் இந்த பாடல்களில் கூறப்பட்டது அப்புறம் இந்த பாடலில் கடவுளுடைய கடவுளை வழிபடுகின்ற முறை கூறப்பட்டது இந்த திருக்குறளில் கடவுளை வணங்குவதால் ஏற்படும் நன்மை கூறப்பட்டது அப்புறம் இந்த திருக்குறளில் கடவுளை வழங்காததால் ஏற்படும் கேடு கூறப்பட்டதுன்னு அழகாக அதை கொடுத்துருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் கடவுள் வாழ்த்து அதிகாரம் எடுத்துக்கொண்டால் அதில் மூணு விஷயம் கடவுளுடைய லட்சணம் சுரூப்பம் என்ன கடவுளை வணங்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை கடவுளை வணங்குகின்ற முறை என்ன வணங்கு வணங்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மை என்ன வணங்காமல் விடுறதுனால வரக்கூடிய கேடுகள் என்ன இதே மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்தையுமே நாம் பார்க்க போகிறோம் அப்போ அதிலேருந்து நமக்கு என்னென்ன அந்த அதிகாரம் அல்லது அந்த விஷயம் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அந்த அதிகாரத்தில் என்ன கருத்து இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக விளங்கும் அந்த அதிகாரத்தினுடைய விஷயம் என்ன என்ன கருத்து அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பது தெளிவாக விளங்கும் அந்த அடிப்படையில் தான் வகுப்புகள் எடுக்க நான் திட்டமிட்டு இருக்கிறேன் முதல் கடவுள் வாழ்த்து கடவுளுடைய இலக்கணம் கடவுளை வழிபடும் முறை கடவுளை வணங்குவதால் ஏற்படும் பலன்கள் என்னங்கிறது நம்ம முகவுரை இந்த வகுப்பில் பார்த்துருக்கிறோம் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம் இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் காமிச்சிட்றேன் அதுக்கப்புறம் இன்ட்ரோ மட்டும் அப்புறம் அடுத்ததில் அதை பார்க்கப்போகிறோம் கடவுளின் லக்ஷணம்னா பத்து குரலில் பத்து லக்ஷணம் அழகாக சொல்லியிருக்கிற அதுக்கப்புறம் கடவுளை வழிபடு முறை பத்து குரல்லையுமே பத்து விதமான வழிபாட்டு முறை சொல்லப்பட்டு அதுக்கப்புறம் கடவுளை வணங்குறதுனால ஏற்படக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத அது நேர்மறையாக பாசிட்டிவாக இந்த நன்மைகள் அப்புறம் வணங்காமல் விட்டால் இந்த கேடு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறார் அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கின்றோம் ஒவ்வொரு குரலுக்கும் சுருக்கம் முக்கியமாக கடவுள் வாழ்த்து ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஆழமான கருத்துடையது நல்ல இதற்கு ஒன்று ரெண்டு வகுப்புகள் எடுத்துக்கொள்ளப்படலாம் அதற்கப்புறம் அடுத்தடுத்த அதிகாரங்களை நம்ம ஒரு வகுப்புக்கும் ஒரு அதிகாரம்னு பார்க்கலாம் இந்தளவில் இந்த முதல் வகுப்பை நம்ம நிறைவு செய்ய வருகின்றோம் இந்த உள்ளம் தோறும் வள்ளுவம் என்ற இந்த வகுப்பு ஆன்லைனில் எடுக்கணும் ஆன்லைன்லேயும் நிறையா பேர் கேட்கலாம் நேரடியாகவும் கேட்கலாம்னு பல விதங்களில் நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோம் அதற்காக முன்னாடியே நிறைய விளம்பரங்கள் கொடுத்து வாட்ஸ்அப் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணதில் ஏற்குறைய ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே நமக்கு ஆன்லைனில் ஆன்லைனில் படிக்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரு பண்ணாங்க அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து கூகுள் மீட் அல்லது ஜூம் மீட் அந்த மாதிரி பண்ணாமல் யூடியூப்லேயே லைவாக பண்ணிடலாம் இன்னும் நிறையா பேர் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால லைவாக போகிறதுன்னு முடிவு பண்ணோம் ஆனால் ரிஜிஸ்ட்ரு பண்ண நூற்றி பேருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் என்ன வகுப்பு எடுக்கிறேனோ இந்த நோட்ஸ் இந்த நோட்ஸ் இருக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அது பிடிஎஃப் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நாம் ஷேர் பண்ணிடுவோம் இந்த வகுப்புக்கான இந்த நோட்ஸ் எல்லாம் இந்த பாடங்கள் லெசன்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படியே பிடிஎஃப் ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு வாரம் நடக்கக்கூடிய வகுப்பில் இருந்தும் சுருக்கமாக ஒரு வினாவிடை அதனால் என்ன சான்றிதழ் படிப்புன்னு போட்டிருக்கோம் திருக்குறள் சான்றிதழ் படிப்புன்னு போட்டிருக்குறோம் அதனால் ஒரு எக்ஸாம் வைக்கணுமே அதனால் அந்தந்த வாரத்துக்கு எக்ஸாம் வைக்க போகிறேன் எக்ஸாம் வைக்க போகிறோம் பார்க்குறான் அடுத்த வகுப்பு வரலாமா வேண்டாமல் அதனால் எக்ஸாம் நேராக இல்லை நமக்கு நம்ம கிளாஸில் எக்ஸாம் இருக்கும் இது வந்து ஆன்லைன்லையே பண்ணுற மாதிரி கூகுள் ஃபார்ம்லையே ஒரு டிக் பண்ணுற மாதிரி ஒரு இருபது கொஸ்டின் இருக்கும் அந்தந்த அந்தந்த வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்துலேருந்து கேள்விகள் இருக்கும் அது அப்படியே ஆன்லைன்லேயே ஃபுல் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாக்க அது வந்துடும் அதுக்கு மார்க் உண்டு அதனால் அது அந்த கேள்வி அந்த ஃபார்ம் கூகுள் ஃபார்ம் அந்த வினாவிடைத்தால் அதுவும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணப்படும் அதனால் நீங்களாம் கூட இங்கே நேராக வர்றவங்க கூட அதில் ஜாயின் பண்ணிவிட்டாக்க இந்த நோட்ஸை வந்து நான் அதில் பிடிஎஃபாக கொடுத்தாரேன் அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரையும் வந்து பிடிஎஃப்ஃபாக அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அதுலேயே நம்ம சப்மிட் பண்ணிடலாம் ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம் அது இல்லாமல் யூடியூப்பில் நேராக கேட்குறவங்க யூடியூப்பில் கேட்கறது மட்டும் போதும் இந்த பரிச்சை சர்டிஃபிகேட்லாம் எங்களுக்கு வேணாம்னாக்க வெறுமனையும் யூடியூப்பில் ரெகுலராக வரும் கேட்டுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் அது யூடியூப்லேயே ஸ்டோராக இருக்கும் லைவாக போடுறோம் யூடியூப்ல ஸ்டோராக ஸ்டோராக இருக்கும் ஒரு வகுப்பு விட்டு போனாலும் நம்ம அதை யூடியூபில் பார்த்து கேட்டுக்கொள்ளலாம் இல்லை இன்னொரு விஷயம் யாரெல்லாம் ரொம்ப ஆர்வமாக படிக்கிறீர்களோ அந்தந்த வாரம் என்ன திருக்குறள் எந்த அதிகாரம் பார்க்கிறோமோ அந்த வாரத்துக்குள்ளே அது அப்படியே மனப்பாடம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பார்த்து ஒரு கடவுள் வாழ்த்து அதிகாரம் இன்றைக்கி ஆரம்பிக்கலை ஆரம்பிச்சிருக்கிறோம் அடுத்த வாரத்தில் அது முழுசாக பார்ப்போம் அப்போ அந்த கடவுள் வாழ்த்து ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரம் போகுதுன்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ளே அந்த அதிகாரம் அந்த திருக்குறளை மனப்பாடம் பண்ணோம்னா பத்து குரல் மனப்பாடம்ன்ற ஒன்றும் கட்டம் கிடையாது அதுக்கு மேலே கண்டிப்பாக போகாது குறைவாக போகவே இல்லையே பத்து குரலுக்கு மேலே ஒரு வாரத்தில் ஒரு அதிகாரத்துக்கு மேலே எடுக்க போகிறது இல்லை அப்போ அந்த ஒரு வாரம் முழுக்க அந்த பத்து குரல்கள் படித்தோம்னா அந்த அதிகாரம் மனப்பாடம் நம்ம இந்த நாற்பது வகுப்புகள் அறத்துப்பால் முடிக்கிற பொழுது அறத்துப்பால் முந்நூற்றி எண்பது நமக்கு மனப்பாடம் அது நமக்கும் நல்லது அது நாலு பேருக்கு எடுத்து சொன்னால் மற்றவர்களுக்கும் நல்லது இந்த கோர்ஸ் மெட்டீரியலே வைத்து கொண்டு அவங்கவுங்க பகுதியில் கூட இது ஆன்லைன் வகுப்பாக எடுக்கலாம் எல்லோருமே அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கோர்ஸ் மெட்டீரியல் ரெடி பண்ணுறோம் பாடத்தை கேட்டுட்டு இந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு யூடியூப்பில் கேட்கக்கூடியவர்கள் அல்லது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியவர்கள் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா சாமிஜி திருக்குறள் எல்லோருடைய மனசுக்கும் போகணும்னு நினச்சாங்க விரும்புனாங்க எல்லா தமிழர்களுடைய உள்ளம் தோறும் வள்ளுவம்னால்தான் பேர் வச்சாங்க அதனால் நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்மளுடைய பகுதிகளில் பள்ளி குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு நேரடியாகவோ இல்லை ஆன்லைன்லேயோ வாரம் ஒரு வகுப்பு நீங்களே எடுக்க ஆரம்பிக்கலாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் வகுப்பு கேட்ட பிறகு ஐடியா என்னங்கிறது தெரியும் அதை வைத்துக்கொண்டு நீங்களே ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம தெருவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூப்பிட்டு வச்சு கூட நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம் நம்ம படிக்கிறத விட அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்கிற போகுது அப்போ தான் நமக்கு புரியும் நல்லா புரியும் அவன் நாலு கேள்வி கேட்டான்னாக்கா இன்னும் கொஞ்சம் யோசிக்க தோணும் நமக்கு இந்த கேள்வி வரலையே அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தேட ஆரம்பிப்போம் அப்படி தேடுறது நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் நவிழ்தோறும் நூல் நல நூல் நயம் போலன்னு வள்ளுவர் சொல்கிறார் படிக்க படிக்க மனசுக்கு மகிழ்ச்சியாக தரத்தக்கது நூல் அதனால் கற்றாரை கற்றாரை காமருவர்னு சொல்கிறேன் படித்தவர்கள் படித்தவர்களை பார்க்கிற பொழுது இன்னும் விருப்பம் அதிகமாகுது நாம் இன்னும் படிக்கணுங்கிற ஊக்கமானது வருகின்றது அதனால் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் அப்புறம் உங்களுக்கு ஆன்லைனில் கேட்க கேட்பவர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை இந்த கேம இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணணும்னு விரும்பி அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணவங்க ஏன்னா ஜூம் மீட்டாக அல்லது கூகுள் மீட்டாக இருந்தாக்கா அதிலே கான்வர்சேஷன் கேள்வி பதில் வச்சு கொள்ளலாம் யூடியூப் கேள்வி பதில் நேரடியாக நம்ம பண்ண முடியாது நான் உங்களுக்கு இதில் வரக்கூடிய சந்தேகங்கள் கேள்வியை வந்து வாட்ஸ்அப்லேயோ அல்லது திருக்குறள் க்ளாஸஸ் அட் ஜிமெயில் டாட் ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அதுவும் நான் ஷேர் பண்ணுறேன் அதில் இதில் சந்தேகங்கள் இருந்தால் அந்த மெயிலுக்கு அனுப்பிச்சாக்க அதற்கான பதிலை நான் சொல்லுகின்றேன் நல்ல கேள்விகள் சந்தேகங்கள் அல்லது வேறு ஏதாவது ஆலோசனைகள் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப்லேயோ அல்லது மெயிலேயோ நீங்கள் கேட்கலாம் தெரியப்படுத்தலாம் அறிவோம் அடுத்த வாரம் தொடர்வோம் எதாய் புனதற்கு அரிதாகி வேதப்பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு ஓம் ஈஸ்வரோ குருராத் மூத்திபேதவிவாஹிணே வோமவத்தேயிணா முத்தையே நம ஓம் பூர்ணமத்பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதிய பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவிஷியம் ஷாந்தி ஹரி ஓம் போதற்கு எளிதாய் உணர்வதற்கு அரிதாய் இடப்பொருளாய் மிக விளங்கி சீதற்கோ உள்ளுதொறும் உள்ளம் உருப்புமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஹரிஹி ஓம்